பதி என்று உடனே வழங்காது ஞான சம்பந்தர் முதற் செலவு நயப்பு எங்க போனா காலம் பெற்று வந்தார் இரண்டாவது செலவு நயப்பூ பாட்னார் வீட்டுக்கு போயிட்டு வந்தார் மூன்றாவது செலவு நயப்பூ ஆறாவது செலவு நயப்பூ அப்படிதான் போட்டிருக்காங்க தலையாத்திரைன்னு போடவே இல்லை ஏன் செலவு நயப்புன்னு சொன்ன செலவு அது நயப்போடு சென்ற செலவு விருப்பத்தோடு சென்றது செலவு நயப்பு தெரிஞ்சுங்க போ எல்லி மடலில் சென்ற பெரியவர் நேர திருவாவூடு துறை வந்திருக்க அங்கே துறை அங்கே பூவில் கரி புனற் பணிவார் போய்ப்பணிவார் ஆக்கருளும் ஆபடுதன் துறையார்பாதம் அணிந்திரி நாவுக்கருதல் ஞான போனதற்கு செம்பொன் ஆயிரம் பாவுக்கடித்திறம் கோட்டி போந்து பிறவும் பணிகின்றார் அருமை பாருங்க அங்க பதியம் பாரு பதியம் பாணதில் பத்து பதினோரு பாட்டு பத்து பாட்டு பாடுவார் பெரும்பாலும் அவர் வந்து பதினொன்று பாடுவார் திருக்கடைக்கா போடுவார் நாவுக்கருதர் பெரும்பாலும் பத்து சுந்தரரும் பெரும்பாலும் பத்து தான் பத்து அவங்களுக்கு அப்பாவுக்கு பணம் கேட்டு இடரினம் தலை பாடியோம் இடரினம் தலைவர்களுக்கு அப்பாவுக்கு அதனால பாருங்க ஒரு பிள்ளை ஒரு தந்தையார் பணம் கேட்டது என்று கேட்கவும் அதற்கு அந்த தம்பி தந்ததும் என்ற வரலாறு ஞானசம்பந்த வரலாற்றில் மட்டுமே உள்ளது அப்போ அப்பா வயசானா யார்ட்ட பணம் கேட்பாங்க தம்பி கிட்ட தான் கேட்பாங்க தம்பி என்ன பண்ணணும் கவனமாக தான் கொடுக்கணும் ஏன் பெஸ்டர் எங்க இதுவும் சமுதாயம் சமுதாயம் ஒரு அப்பா தம்பி கேக்குறதுங்கிறது கொஞ்சம் வயதான காசு அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில வர முடியாத போது தந்தி இந்த மாதிரி வேலை செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு காயில வாங்கிட்டு இங்க திருவாவூர் வந்தவொடனே ஞாபகப்படுத்தினாங்க பார்த்தா பெருமானி எங்க தந்தையார் ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும்படியா சிந்தித்தியாப்பா இது ஓமை ஆடுமாறு மை கிையே எனக்கு சாப்பிடறதுக்கு இல்ல இல்லப்பா எனக்கு நீ நிறைய கொடுக்குற அப்பா கேட்கிறாங்க அப்பா அதனால ஈவாதொன்றமை கிளையே உனதின் அருள் ஆவடு என்று பாருங்க கடைசி திருக்கரை காப்புல ஆலை பூனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனைவேற்படையும் இறையை பாடினங்கறதேச தொட்டு இடம் தேச தொட்டுக்காட்சி இடம்னு சொன்ன டச் பண்ண தமிழ்னுக்கு வழங்கும் தமிழன் இல்ல அதனால சொன்ன தொட்டுக்காட்டியா வளர்ந்தாரு இது லேசா அந்த விலையுடை அருந்தமிழ்தான் அது ஏன் தொடுது இது படம் பதி பண்ணாம இருக்கட்டும் தொட்டு காட்டியம் வந்து நம்ம தமிழனுடைய வாழ்வில சொல்ல வேண்டும் தொட்டு காட்டியம் விலையுடை அருந்தமிழ் என்று சொன்னார் அவ்வளவுதான் அப்புறம் சரி இன்னைக்கு வரலாற்றில இவர் கேட்டார் அவர் பாடினார் ஆனா கொடுத்தாருங்க பாட்டுல விலையுடைய போய் கிடைக்கும் நீங்கி நிலையாக இனி மீண்டும் நிலத்தில் சேர்ந்தார் இந்த ஊர்லான் தம்பி அப்பாவுக்காக பணம் கேட்க பெருமான் கொடுத்தார் மாயிரு ஞானம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிரும் கங்கையாலை படர் வைப்பர் போலும் காயிரும் பொடில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு ஞான சம்பந்தம் கழுமலங்கிற கழுமல ஊரற்கு ஆயிரம் கொடுப்பது போலும் ஆவடு துறையனாரி என்று அவருக்கு பொருள் கொடுத்தாருங்கிற அழைச்சான் நாவுக்கருத வர்றார் அதுல குறிப்பா விலையுடைய அடுத்தபடி என்ற அளவே இருக்கிறது விளக்கமாக இருப்பது அன்பருக்கு ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவது என்ன நமக்கு ஒண்ணு அப்பாவை பொண்ணு கல்யாணம் வீடு கட்டினது பாட்டு சொன்னது என்னது இடறினும் தளரினும் ஏனது நோய் தொடரினும் உணக்காடல் தொடுதொழுனும் பாடினும் வருந்தினும் போய் ும்னகடல் பெருவே நல்லோடு மயங்கியோர் பிணிவரின் அத்தா உன் அடியால் அறக்காது என்ன அந்த ரெண்டு பேரே ஆழமா பதிஞ்சால தேவம் என்ன கெடுத்துட்டா என்ன கெடுத்த மாதிரி யாரையுமே கெடுத்துலீங்க என்று சொல்றது பெருமானின் எது செய்தாலும் சரி உன் திருப்படி அல்லது மறக்க மாதிரி அந்த ரெண்டு அழுத்தமா பிடிக்கணும் பிடிச்சாதான் இது வரும் அந்த ரெண்டு அடியேற்று இதுவோ எமையாடு மாறி அதுவோ உனதின் பின்னருந்தடியை விட முன்னெருந்தடியில அனுபவம் இருக்கு இருந்தா அன்பருக்கு ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரி அந்த பாத்திரத்து இப்ப இந்த மதியத்துல இந்த ஒரு வரிய மட்டும் காட்ட யாரும் ஒரு இலக்கியம் இருக்குதா தனக்கு முன்னே பாடிய புலவருடைய அந்த இலக்கியங்களை தொட்டு காட்டுவார் சில தொடக்கத்தை தொட்டு காட்டுவார் சில இடத்துல நடுவை தொட்டு காட்டுவார் சிலங்கள கடத்திய தொட்டு காட்டுவார் சில இடங்கள அவற்றை விடுத்து கருத்தை தொட்டு காட்டுவார் இங்க வந்து அடியெல்லாம் தொட்டு காட்டல கருத்தை தொட்டு காட்டல அன்பருக்கு ஆயிரம் கொடுப்பாங்க இப்படி ஒரு முன்னே அந்த மாதிரி திருமுறைகளை வாக்கு போக அந்த வாக்கை எப்படியெல்லாம் எடுத்து முடிய வேண்டும் என்ற ஒரு பாங்கு எந்த இலக்கிய ஆதிக்கு அமையவில்லை அந்த மாதிரி சந்தர்ப்பம் தேய்க்கலார்தான் அது செவ்விதாவை செய்திருந்தார் இதெல்லாம் நம்ம அருமையாக சொல்லலாம் திருநீர் பூசினால மடத்திலேயே வளர்ந்ததுனால மடத்திலேயே படித்ததுனால ஏரு சொல்லுத சொல்லு முன்னே மூவர் பாடியதை எப்படியெல்லாம் முகக்கிறார் ஆராய்ச்சி பண்ணி மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு சொல்லிருக்கிறேன் செம்பொண் ஆயிரமும் பாவு கடித்த திறம் போந்து திறவும் பணிகின்றார் திருவாரூர்ல இருந்து பிற செய்ய தடையார் பழையாறையை இந்த பழையாறை பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும் பரவாயில்லையா எட்டு கொண்டாடுறதை தொற்றுக் கொண்டிருக்கலாம் திருவாவூரத்தில் இருந்து பழையாறை வடதலின் செல்பொழுதில் மையர் மறைத்த வடதலியில் கைகள் கூப்பி தொழுதருட அங்க போன அந்த பழையாறை வடதலில இறைவனை போய் வணங்க கண்ட அந்த கோபுரம் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒனிய ஒளியில காட்டலாம் இது இவர் செல்லுகிறார் இப்போ ஒரே ரோடும் வண்டி பாதை ரெண்டு ரெண்டு பக்கம் பாதை இருக்கும் நடுப்புற புல்லு முளைச்சிருக்கும் ஒத்தடி பாதைன்னா ஒரேதான் இருக்கும் நடக்கல இந்த பக்கம் புல்லு கல்லு இருக்கும் அதுலதான் அது மாதிரி நடந்து போனாங்க தார் ரோடு ஏது சிமெண்ட் ரோடு பாயிண்ட் டு பாயிண்ட் இதெல்லாம் இப்பிபி இவ்வளவு பிபி இருந்தாலும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியல ஒரு பிபியும் இல்லாம எல்லாம் அதனால இந்த மாதிரி ரயில் இருந்தது அது எடுத்துட்டு தானுங்க மக்கு பேர் மெஜோ கடத்திலோட போகும் போது இப்ப அவங்கெல்லாம் இந்த மூணும் கண்டா காணாதவங்க அங்க போனார்கள் எங்கேயும் இப்ப அந்த பழைய அரைபடத்தில் பயன்படுத்த வேண்டியும்லியும் நல்லா பழைய சப்பாத்தி மக்கணு அளவா சாப்பிட்டு அளவா தன்னுடைய சின்ன ஒரு ஒரு கூர்மை தெரிஞ்சது ஆனா சுத்தி கட்டடமா இருக்குது இந்த கூர்மை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிச்சுன்னா இது என்னது கூர்மை இன்னும் அந்த இது அந்த மேல இருக்கிறாங்க இது மாதிரி இருக்க செம்பு இதா இருக்க பை பார்த்தார் பார்த்த உடனே ஆமா இதே சுத்தி மறைச்சிருக்குங்க இந்த சமணர்கள் செய்த வேலை நம்ம ஒரு காலத்துலையும் இடிச்சதாக கோயிலையோ அல்லது மறைச்சதாக வரலாற்றுல இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தார் அந்த நுனி தெரியுது ஆனா மறைச்சிருக்கிறது தெரியுது ஆகா இது நம்ம பெருமான் கோயில் இந்த ஆற்றல் மறைச்சிருக்கிறான் வேற ஒன்னும் செய்யல துண்டு எடுத்தது கீழே அப்படி போட்டுது பெருமானே நீயே மறைக்கப்பட்டு விட்டாய் நான் என்னத்துக்கு போ மறைப்பு நீங்கினால் அல்லது இந்த இடத்தை விட்டு நான் போகவும் மாட்டேன் உண்ணாவிரதம் சாப்பிடவும் மாட்டேன் யாரு முதல் முதல் இருந்த உண்ணாவிரதம் நாபுக்கிறது தான் வரலாறு அமைதியான முறையில் எல்லாம் காந்திரிகள் தானே அது அவரையும் மறந்துட்டா அவர் அமைதியா செஞ்சார் நவகாலி யுத்தம் என்ன கற்பளிக்கிறேன் இவர் போயிருக்கணும் அந்த பொண்ணை கற்பளிக்கிட்டு சமுதாயம் வேறு தனிநபர் பாடம் நடத்தினா காலை பிடிச்சிங்க கற்படிக்க காந்திரே தெரியல திருக்குறப்படி என்ன பண்ண என்ன துண்டை போட்டு உட்காந்து யாரோ ஒரு பெரியவருங்க இந்த மாதிரி வந்து இந்த கோவில ஏதோ வேற யாரோ கெட்டதா இருக்கா அதை திருத்தனாதான் அவர் சாப்பிடறேன் அரசன் பார்த்தான் நேரம் வந்த என்ன இது உங்களுடைய ஆட்சி நடந்ததோ முன்னாட்சி நடந்ததோ இது நம்முடைய சிவன் கோவில் இது யாரோ இப்படி மறைச்சிருக்கிறாங்க இதை மீண்டும் உடனே எடுத்து பார்த்தா அருமையா இருக்கு உள்ள சிவலிங்கத்தின் மேலும் இருந்த போட்டுக்கிட்டு பிறகு இருந்தார் இதுதான் வாய்மோடு வரலாம் எனவே வண்ணம் கண்டு நான் உண்மை வணங்கி அன்றி போகேன் என்று எண்ணம் முடிக்கும் பாகீசர் இருந்தார் அமுது செய்யாதி உண்ணாவிரத விடம் அண்ணால் ஆறும் அது உணர்ந்த அது உணர்ந்து அங்கு அரசு தம்மை பணிவதற்கு இன்னமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கின்றார் பெருமானே கனவில் அருளி செய்தானான் இப்படி ஒரு ஆன்மாருக்கு வந்து பாடுறான் அறிவிலமனான் நமை மறைப்பை இருந்தோம் என்றங்க அடையாளம் குறிகள் அருளி செய்தருளி நம்மை அரசுங்குடுவான் நெறியிலமனர் தமையடித்து நீக்கி போக்கென்று அருள் புரிய தெருவில் அறிவுற்று எழுந்தவனும் செங்கை தலைமையே வந்தான் இந்த தனிநபராக இருக்கிற நாவகர்ல கண்டவியூட கடிதம் அண்டர் பெருமான் அடையாளத்தின் வழிகண்டு சரி இவர் சிவன் கோயில் தான் என்னென்ன நம்ம கோவில் அடையாளம் தெரியும் ரெண்டாவது சமணர்ல இருந்து வருது சமணரோடு நாற்பது ஆண்டு இருந்தவர் அவருக்கு அத்துபடியா சமணர் கோயில் அப்படித்தான் இருக்கும் சைவன் கோயில் இப்படிதான் இருக்கும் அத்துபடி அதனால அவர் சொல்றாரு அதனால பார்த்தவன் இதெல்லாம் இங்க பறீங்க இதுல நம்ம கோயில் தான் நந்தி இருக்கணுமே கொடிமரம் இருக்கணுமே ஆனா அதெல்லாம் கொடிமரம் பாடம் உடனே அதை மாற்றி அமனர் தூரத்தான் ஆன இனத்தில் துகை புண்ட அன் அமன் ஆயிரமும் வாய்ந்ததற்கின் மேன்மேதன் இதற்கு விமானமாக்கி விளக்கியவில் நிபந்தமெல்லாம் ஞான அரசும் நாதர் முன்பு போற்றுவார் அப்பதான் திரும்ப அதை திருத்தி அந்த கோயில் பணி நடந்து ஆறு காலமும் வழிபாடு செய்கிற வரைக்கும் அங்க இருந்தார் சிவஜி அப்பதான் வந்து எழுபத்தி ஆறு ஆட்சிங்கிறமே ஆகுமா ஒரு ஆண்டாக இருந்திருக்கு சிவஜி இருந்து தலையின்மையை பறித்துன்னும் சாதி அமர் மறைத்தாலும் நிலையில் மறைக்க உண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பிங் அங்க மருந்தி இலைகள் இடங்கள் அப்படி அதெல்லாம் பார்த்து மீண்டும் திருக்கோயிலேயே குடமுழுக்கு விழா எல்லாம் செய்து அப்படி செய்து விட்ட பிறகு மீண்டும் அங்கே வந்தவர் திருவானைக்காவுக்கு செல்லுகிறார் அப்படின்னா இப்பொழுது திருவானைக்காவல்ல நம்முடைய ஞாவுக்கரசும் இருக்கிறேன் இப்பதான் அண்மையில குடமுழுக்கெல்லாம் எனவே இப்ப நம்ம இங்க இருந்த திருமறைக்காட்டிலிருந்து திருவானி காவல் வந்து இப்ப திருவாணி காவல் நாமக்கருத்த திருமான் ரொம்ப அருமையா பாடப்போகிறார் அதெல்லாம் அப்புறம் அடுத்த மாதம் கேட்போம் இப்பொழுது நாமெல்லாம் நேரலை திருவாணி காவலுக்கு அழைக்கிறோம் இது இப்பொழுது திருவானி காவல் திருவாணி காவலில் நீங்க எல்லா திருவரங்கத்தில போற பஸ் கூட நம்ம திருவானைக்காவல் அந்த கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரம் தாண்டிதான் நிற்கும் அங்கதான் நமக்கு இறக்கம் அதனால இருந்து இருக்க திருவரங்கத்திலிருந்து போறதா அல்லது நம்ம டோல்கேட்ல இருந்து போறதுன்னா இப்ப இங்க இருந்து போறதுனால அந்த பெருமானுடைய திருமநிலையில் அந்த ரோடு நூய தாண்டி நிறுத்து நிறுத்துனா அங்கிருந்து இறங்கி மீண்டு வந்து இப்பொழுது நேர போன ஆனைக்காவல் அண்ணலை அபயமாக வாழ்வார் ஏனை காவல் வேண்டு வார்க்கு ஏது இல்லையே என்ற சொன்ன மாதிரி ஆனைக்காவல் அண்ணலை அருமையாக சொல்லலாம் கோபுரம் பெரிய கோபுரம் ஆனால் திருமேனி இருக்க அப்படியே பிரகாரம் வந்து உள்ள போனோம்னா சின்ன இடத்துல அப்படி உள்ள குனிஞ்சு போகணும் போனா அது சிறிய திருமேனியா இருக்கும் ஆனா அம்மா பெரிய திருமேனி பெரிய அம்மை மிக உயரம் மேல அந்த அம்மாவுக்கு எதிர்கால மூத்த பிள்ளையார் பெரிய திருவுருவ ஆனா பெருமான் திருமையோ அணுகர பெருமான் வணங்குறோம் வணங்க அப்படியே ஆசிர்வாசிவான் சென்ற ஆண்டு சென்ற மாதம் சென்றீர்கள் அடுத்தது வந்த கோவில் உள்ள போகலாம் அல்லவா போகலாம் அவசியம் எனவே இப்ப நான் நாவுக்கரசர் அறியுறையெல்லாம் முன்னே செல்ல அப்படியே வளமாக வந்து மீண்டாண்டு இடத்துல ஒவ்வொருவராக தான் போய் பார்க்கலாம் ஏன்னா அப்படி எவ்வளவு ரொம்ப இடம் கனிந்த நிலை புனித நுழை அப்படின்னு அறவுரை நமக்கு வேணும் அதனால அப்படியே வந்து வருகின்ற பொழுது இதோ திரு ஆனை காவல் அதனால நாவுக்கரசர் நீங்க எல்லாம் முன்ன போய் வழிபாடு குருமூர்த்தி நீங்க சென்று வந்த பிறகு அப்படின்னு சொல்லணும் எனவே அப்புறம் அவரே சென்று வணங்கின பிறகு இப்ப நாமெல்லாம் ஒருவரா பெருமானை வணங்கி இப்படி வெளியில வணங்கணும் வந்தால் நாவு கடத்த நம்மோடு முன்னே இருக்கிறார் என்ன செய்ணங்கி அங்குதான் சிலந்தி வழிபாடு செய்தோம் ஆனைக்காவல்ல சிலந்தி வழிபாடு வழிபாடு என்ன செய்தால் திருமேனிக்கு ஒன்னும் அப்படியே வெறும் தொப்பும் மேலும் கல்ல சுவர்லாம் இதுவும் இல்லை அப்படியே திருமேணி மேல ஒரே வெயில் அப்படி சிலந்தி பார்த்தது இப்படிப்பட்ட திருமேனியில வெயில் படுகிறது என்று கருதி தன்னால் என்ன செய்ய முடியும் கீத்து கொட்ட போடத்தவோ அல்லது கல் வெட்டது மேல மாதிரி ஒரு பெரிய கட்டணம் கட்டவோ பணம் இல்லை சிலந்திக்கு என்ன செய்ய முடியல அதனால தன் வாயினாலேயே அந்த நூல் அப்படியே இங்கிருந்து அங்க எழுக்கிறது அப்புறம் வாய்நாளையே அப்புறம் எப்படி போடுறது அப்படி வர்றது இப்படி போட்டு அப்புறம் திரும்ப இப்படி போட்டு வாய்நாளையே நூறு திரும்பிய மேல கட்டு கட்டினா வெயில் அப்பொழுது நேர வெயில் படாது இருந்தாலும் கடுமையான வெயிலுக்கெல்லாம் தாங்க அது அதான் அன்பிரார் எல்லாம் தமிப்பொறியர் அன்புடைய எண்பும் உரிய இருக்கிறது அன்புடையிலிருந்து எலும்பினாலும் தனக்கு உரியவராக இருப்பாங்களாம் இது வாய் நூலினாலே திருவானை காவல் யானை உண்டு வழிபாடு செய்துக்கணும் அது தினமும் காவிரிக்கு போகும் அது சின்ன உயிர் நிலை உயிர் யானை பெரிய உயிர் திறந்த அது நேரம் காவிரிக்கு போகும் தன்னுடைய இதுல குரத்தை துவத்து காவிரி நிறுத்திக்கணும் எடுத்துட்டு வந்தீங்க ஒன்று வந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் வழிபாடு ஆறறிவு இல்லை விலங்குதான் ஐயறிவு சிலந்து இன்னும் கூட அறிவு பறிவு இல்லைங்களா நாலு அறிவு அந்த மாதிரி மூணு அறிவு அப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஐயறிவு உயிரும் மூன்றறிவு உயிரமாக அங்க வழிபாடு செய்யும் போது ஒரு நாள் இந்த யானை பார்த்தது என்ன நாங்க வந்து அருமையா கொண்டாந்து காவிரியில் இருக்கிற நீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி இப்படி போறோம் இது எது போய் நூல் அழைச்சி வச்சிருக்கு யானைக்கு போய் தும்பிக்கி பார்த்துடா பெருமான் திருமணியில் அந்த வெயில் படாம இருக்கிறது செய்தா இது எந்த யானையை செய்திருக்கு அக்கிரமம் என்று சொல்லிட்டு மீண்டும் இதை கட்டும் மறுநாள் வந்து பார்க்க அது அழிக்கும் எனவே கட்டவும் அழிக்கும் கட்டவும் அழிக்கும் ஒரு நாள் நேரடியாக சிலந்திருந்தது எது அழிக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு நாம் செய்வோம் வழக்கம் போல் யானையானது வந்து அந்த அந்த தான் இழைத்த அந்த பந்தலை அப்படி அழிக்க சிலந்துதானே இது என்ன பண்ண முடியும் அது தும்பிக்க இந்த வாய் இருக்கு அதுக்குள்ள உள்ள கூட்டது உள்ள கூட்டி உள்ள போய் நல்ல நறுங்க கடிச்சது நீ தான் என்னுடைய அந்த பெருமான திரும்ப இன்னைக்கு வெயில் படாம இருக்கிறேன் நறுங்க கடிச்ச உடனே யானைக்கு வேற ஒண்ணு வழி இல்ல தன் தூதிக்கியே துடிக்க பத்து அடிச்சது எங்க கரையில ஏன்னா உள்ள இருக்கிறது நீங்க வேற ஒன்னும் ஏ முடியாது அடிச்சுது அடிச்சா உள்ள இருக்கிற சிலந்தியும் போயிச்சு இந்த யானையும் என்ன ஆயிட்டு ரெண்டுமே இறந்துடுது ரெண்டு அடியவர்களும் இப்ப போயிட்டு ரெண்டும் ஒவ்வொரு விதத்தில் அணுகுமுறை இது வெயில் படாம இருக்கு எச்சில குண்டு மாதிரி நூல்கள் அப்படி என்ன செய்வது யானை உடனே வீடு பேரறி ஆனால் இந்த சிலந்தி மறுபிறவியிலே பேரரசராக வந்து எங்கெல்லாம் திருக்கோவில் இருக்காங்க ஒரு எழுபது கோவிலுக்கு திருக்கோவில் கட்டின்தோடு ஈசருக்கு எழில் மாடம் எழுபது செய்தவன் என்று ஆழ்வாரால பாராட்டப்பட்ட ஆழ்வாரே எந்தோடு ஈசர்க்கு எழில் மாடம் எழுபது செய்தவன் திருக்கோயில் கட்டினார் கட்டி அமர் பிறவியில் அப்படி எல்லாம் திருக்குடம் முழுக்கெல்லாம் செய்து பார்த்து அந்த சிலந்தியா இருந்த அந்த அரசன் வீடு பேரணிந்தான் என்று வர்லார் இங்க ஒரே ஒரு சிறு கருத்து நான் கேட்கறது இப்ப ரெண்டும் பக்தான் யான்தான் சில பக்தான் கோத்தில் அணுகு சிலந்தி ஒரு கோணத்தில் அணுகுற அவ்வளவு ஆண்டவன் யானைக்கு உடனே வீடு பேர் அளித்தான் இந்த சிலந்திக்கு ஆனா உடனே வீடு பேரு அழிக்கிற மறுபிறகுல பேரரசனாய் வந்து ஒரு எழுபது கோயில் கட்டி வழிபாடு செய்து பிறகுதான் கொடுத்தார் ஏன் ஒன்றுக்கு உடனே வீடு பேரு இன்னொன்றிற்கு ஒரு பிறவியை தாண்டி வீடு பேர் ஏன் கொடுத்தார் ஏன் கொடுத்தார் அப்படி ஒரு வினா கேட்டாங்க என்ன சொல்றது ஏன் செலஞ்சி பாவம் அல்ல இல்ல இது இது இது தனக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் நல்ல வளமானது அதனால தன்னை கொண்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை உணர்ந்துச்சு அதுக்குறதில தூ அந்த நூலை உள்ளுன் வகையால் அடவிரை ஓவாது செல்லும் வகை எல்லாம் செய்யணும் நாம் இறைத்து அந்த நூலை அடிக்குதே வெயில் படுமே என்று கருதித்தானே அதுக்குள்ள நுழைஞ்சு போய் விரைவாக அடிச்சுருக்கேன் சொல்ல முடியாது எந்ததா என்ற திருவண்ணாமலை போறம்னா ஒவ்வொரு நாளும் வர்றார் இவர் இப்படி திரிபிரச்சனை வர்றார் நாம என்னைக்கோ அங்கு லாங்கோ ஒவ்வொரு நாள் போயிட்டு வந்துருக்கணும் நம்ம கல்லூரி பையன் தேவியாபாத் பையங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு நாள் போயிட்டு வந்தோம் எப்போ ஒரு பார்த்து பண்ற வந்ததுக்கு முன்னால சரி நீ ஒரு நாள் அவர் ஏன் தினமும்னா அவரால் என்பதை செய்யறாரு எங்க மேல முடியல இன்னொரு தரம் போகணும்னு நினைப்பு எப்படி யாரு ஒரு நாள் எப்படியே போயிட்டு வளம் வரணும் எப்படி செய்யணும் முடிந்த திருவள்ளுவர் கோல் அரவிதி ஓவாது செல்லும் என்று சொல்லுகிறார் ஆனால் ஏன் வந்து இதற்கு ஒரு பிறவி அடுத்து வீடு பெயர் அதற்கு உடனே வீடு பெயர் ஏன் ரொம்ப அருமையான திருக்குறள் பரிமையில ஒரே ஒரு இடத்துல போயிருக்கான் ஆயிரத்தி முன்னூத்தி இந்த உடம்பில் என்றும் நீங்கும் பொழுது எந்த நினைவோடு அது இருக்கிறதோ அந்த நினைவாக அடுத்த பெரிய வரும் அதனால்தான் என்ன செய்யறோம் இருக்கிற காலத்தை சாமி கும்பிட்டாலும் கும்பிடா விட்டாலும் சாவும் போதாவது சங்கரா சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க சாகும் போதாவது சங்கரா சங்கரா சங்கரா சொல்ல உயிர் இறக்கும் பொழுது என்ன நினைவில் அந்த மாதிரி இருக்குதோ அந்த நினைவாக அடுத்தது எங்க எழுத நான் மனுஷன் மையூனதல்ல போயது நான் உயிர் பிறப்பெண்ணும் பேதமையை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு திருக்குறள் தான் திருக்குறள் தான் அந்த பிறப்பெண்ணும் பேதமையை நீங்க என்னைக்கு வரைக்கும் பிறக்கிறமோ அது வரைக்கும் இந்த உயிர் முட்டாள்தனமான காரியம் செய்கிறது என்ன முட்டாள்தனம் எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே தொடர்பாய் வெறி போல இதுவே தொடர்பாய் வரி போல ஒருதாய் பட பிறந்து பிறந்து நீங்கொருள் காண்பது அறிவு காண்பது முதல்ல சிறப்பென்னும் செம்பொருள் எது இறைவன் காண்பதன எப்படி கண்ணால் காண்பது காண்பதவிதா நல்ல சமய உணர்வுனா மெய்யுணுதல் முப்பத்தானது பொறுப்பாளர் அரசியல் மாதிரி எழுதிட்டு போலாம் மெய்யுணுதல் வருது அப்படி வரும்போது மெய்ப்பொருளை உணர்ந்த நிலைமையில எழுதணும் என்னது காண்கையாவது உயிர் தன் அவிச்சு கெட்டு அப்பரம்பொருளோடு பாவித்தல் எழுதுன காவன் இன்னும் பானா தோணும் நாலெழுத்துக்கு நாலு என்ன விளங்குதுப்ப ஒண்ணு விளங்குற உயிர்த்தன் அவிக்க அப்பரம்பொருளோடு இடைவிடாது பாதிப்பது இங்க காந்தல் காணல பரம்பொருளை காண்பது என்னன்னு கேட்டா இந்த ஆன்மான் நினைத்துக் கொண்டிருப்பது அந்த இடைவிடாத அந்த பெருமான் நினைத்துக் கொண்டிருக்குமானால் பிறப்பெண்ணும் பேருந்து காண்தல் என்பது நினைதல் என்று ஒரு எழுதலாம் அது எது கட்டு உயிர் தன் அவிச்சு கட்டு அவிச்சு என்ன அறியாமிட்டால் அல்லவா இந்த பரம்பரளோடு இடைவெறாத ஒற்றுமைய பாவித்தல் அப்படியே தன்னை தான் பெருமான பாவித்தல் அப்படி பாவித்தா என்ன கிடைக்கும் இனிமேதான் சொல்ல போறது உயிர் உடம்பி நின்றும் நீங்கும் காலத்து பாவிக்கப்பட்டது அகது அதுவாய் தோண்டும் என்பது எல்லா ஆமங்கற்கும் துணிவாகலின் இச்சிறப்படை பரம்பரண உயிர் அந்த பரம்பரையினுடைய திருவடியில் சேர்ந்துவிடும் புத்தி பேரிந்துவிடும் அப்போ உயிர் எதோடு அந்த தான் அந்த உயிர் இறக்கும் போது எந்த உணர்வோடு இறக்குதோ அந்த உணர்வோட அடுத்த பெரிய என்ன உணர்வு எந்த உணர்வு இல்ல பரம்பொருளே நினைவாக இறக்குமானால் மீண்டும் வீடு வேறு அப்படி சொல்ல வேண்டும் உயிர் தன் உடம்பு நீங்கும் காலத்து அப்பதான் அந்த இறக்கும் போது எந்த நினைவோட உயிர் இருக்குதோ அந்த நினைவு தான் அடுத்த பெரிய